ம் பிரபரிஜாத்தய தோற்றவேத்தைக்கணாயீமே நம தரிமையூய்தமேச்சாருஷம் பிரபேயன் சாஸ்திரத்தோட சாரத்தை இந்த அத்தியாயத்தில் உபதேசம் பண்ணுறார் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முதல்ல மேலான உயர்ந்த பிரம்மனை காரணமாக கொண்டது இந்த காரியமாகிய பிரபஞ்சம் இது மாய மாயப்பிரபஞ்சம் இந்த மாய மாயப்பிரபஞ்சத்தினுடைய உண்மை தன்மையை உணர்வது இயலாது ஆனால் இதற்கு காரணமாக இருக்கிற மெய்ப்பொருளை நாம் உணர்ந்து இந்த மாய பிரபஞ்சத்தில் நமக்கு இருக்கும் பற்றை நீக்கினால்தான் நமக்கு அமைதியும் ஆனந்தமும் அமையும் என்று பார்த்தோம் கடைசியாக நேற்றைக்கு பார்த்த ஸ்லோகத்தில் இதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடாது இந்த வாழ்க்கையை ஓரளவுக்கு ஆராய்ச்சி பண்ணத்தான் வேணும் ஆனால் எப்படி ஆராய்ச்சி பண்ணினாலும் ஒரு இடத்துல இதுக்கு முடிவு தெரியாமல் மொழிப்போம் அதை முறையாக சாஸ்திரம் படித்தால் தெரியும் எனவே இதில் பற்றை விட்டுவிட வேண்டும் என்று பகவான் சொன்னார் அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா ஏனம் அஸ்வத்தம் சுவிரூட ஏனம் அஸ்வத்தம் அசங்கசஸ்திரேன திருடேன சித்வா அப்புறம் இந்த ஸ்லோகத்தை கனெக்ட் பண்ணிக்கணும் அந்த ஸ்லோகமும் இந்த ஸ்லோகமும் கனெக்டடாக தான் இருக்குது தொடர்ச்சி உள்ளதாகத்தான் இருக்குது இந்த மிகவும் நன்கு பற்றி கொண்டிருக்கிற இந்த சம்சார வருஷமானது உறுதியான பற்றற்ற தன்மை என்கின்ற ஆயுதத்தினால் நன்கு வெட்டிவிட்டு ததஹா பிறகு தத்து பதம் பரிமார்கி தவ்யம் அந்த மேலான மெய்ப்பொருளை ஊர்த என்று சொன்னார் இல்லையா அந்த மேலான சிறந்த காரணமாக இருக்கக்கூடிய அந்த பதத்தை அந்த மெய்ப்பொருளை பரிமார்கி அறிந்து கொள்ள வேண்டும் பரிமார்கி தவியம்னு சொன்னால் அர்த்தம் தேடுறதுன்னா புரிஞ்சுக்கிறதுங்கிற அர்த்தம் குரு கிட்ட போய் சாஸ்திரத்தை படித்து தான் புரிஞ்சுக்க முடியும் தேடிக்கொண்டே இருந்தால் ஒரு நாளும் சரியான விட கிடைக்காது அதை ஏற்கனவே அறிந்தவர்களிடத்திலே சென்று அதை அறிய வேண்டும் அப்படிங்கிறதான் இங்கே கருத்து அதாவது அந்த மெய்ப்பொருளை அறிய வேண்டும் என்று பொருள் தத் பிரம்மே தத் விஜிஞ்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி என்று வேதம் சொல்கிறது அதை அறிந்து கொள்ள வேண்டும் அதுவே பிரம்மம் என்று உபனிஷத்துக்கள்லே சொல்லப்பட்டிருக்கிறது சஹா அன்வேஷ்டவியஹா சஹா விஜிஞ்யாசித்தவ்யா அப்படின்னு சாஸ்திரத்திலே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது இங்கே பரிமார்க்கித்தவ்யம்னா தேட வேண்டும் அர்த்தம் தேட வேண்டும்னா என்ன அர்த்தம்னா நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் அதற்காக சாஸ்திரங்களை குருவின் சந்நிதியிலே ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்பது கருத்து அதை அறிந்து கொண்டால் என்ன ஆகும்னா ஸ்மின் கதாக எந்த ஒரு மெய்ப்பொருளை அறிந்து கொண்டு விட்டால் பூஜா ந நிவர்த்தி தற்பதம் பரிமார்கித்தவியம்னு கனெக்ட் பண்ணிக்கணும் அதை தொடர்பு படுத்திக்கணும் எந்த மெய்ப்பொருளை உணர்ந்தால் மீண்டும் இந்த உடல் பற்று இந்த தன்னுணர்விலே சிக்கிக்கொள்ள மாட்டோமோ அந்த மெய்ப்பொருளை மேலான சிறந்த காரணமாக விளங்குகின்ற இந்த படைப்புக்கு ஆதாரமாக விளங்குகின்ற இந்த படைப்பிலே வியாபித்திருக்கின்ற அந்த மெய்ப்பொருளை அறிய வேண்டும் மறுபடியும் பற்று வராத வண்ணம் அறிந்து கொண்டு விட்டோமேயானால் பிறகு பற்று நீங்கிவிடும் அற்றது பற்றனில் உற்றது வீடு என்று நம்மாழ்வார் அருளி செய்தார் ஆகவே என்ன பண்ணணும்னா அந்த மெய்ப்பொருள் அறிஞ்சுக்கணும்னு சொன்னால் அதற்கு நாம் செய்ய வேண்டிய சாதனம் என்ன அதை பற்றின கருத்தை இந்த ஸ்லோகத்துல உபதேசம் பண்றார் அதை நாளைக்கு நாம தெரிஞ்சுப்போம் இந்த அளவுல இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை இந்த முதல் பகுதியோட நிறுத்தினேன் தத்த பதம் தரிமார்கி தவியம் புருஷம் பிரபத்திய பிரசுதா புராணி